திருவளரும் சீரடி வாழ் ஸ்ரீசாயிநாதனவன் சிரசை காக்கு அருள் வளரும் ஸ்ரீசாயி அமலனவன் நெட்டியினை அமர்ந்து காக்கு பொருள் வளரும் ஸ்ரீசாயி புனிதனவன் பதனமதை பொலிந்து காக்கு தெருள் வளரும் ஸ்ரீ சாயி தேவனவன்